கைபர் தாக்குதலுக்கு சற்று முன்பு இந்த தூதுவர்களை நபி சொல்லா அலைவசல்ல அவர்கள் அனுப்பினார்கள் என பேராசிரியர் மன்சூர் பூரி ரஹமத்துல்லாஹி அலகி திட்டவட்டமாக தெரிவிக்கிறார் நபி அவர்கள் எழுதிய கடிதங்களின் விவரங்கள் பின்வருமாறு முதலாவது கடிதம் ஹபஷா மன்னர் நஜாஷிக்கு கடிதம் இந்த நஜாஷியின் பெயர் அஸ்ஹமா இப்னு அல் அப்சர் ஆகும் ஹிஜிரி ஆறின் கடைசியில் அல்லது ஹிஜிரி ஏழு மொஹர மாதத்தில் அம்ரிப் உமையா லம்ரி ரயுல்லா அன்பு மூலம் இவருக்காக கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பினார்கள் இமாம் தவறி அக்கடிதத்தில் எழுதப்பட்ட வாசகங்கள் பற்றி கூறியிருக்கிறார்கள் அந்த வாசகங்களை ஆழமாக நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த கடிதம் ஹுதைபியா ஒப்பந்தத்திற்கு பின் நபிசுல்லா அலைவசல்லம் எழுதிய கடிதமாக இருக்காது மாறாக மக்காவில் போது ஜாஃபரும் மற்ற தோழர்களும் ஹபஷாவிற்கு ஹிஜ்ரா செய்த போது அவர்களுடன் கொடுத்தனுப்பிய கடிதமாக இருக்கும் என்பது தெரிய வருகிறது ஏனென்றால் அக்கடிதத்தின் இறுதியில் வரும் வாசகத்தில்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 அல்லாகவையும் அவனது தூதரையும் நம்பிக்கை கொண்டு வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லகவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை யாரும் இல்லை அவன் தனக்கென எவரையும் மனைவியாகவோ அல்லது பிள்ளையாகவோ எடுத்துக்கொள்ளவில்லை நிச்சயமாக முகமது அவனது அடிமையாகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று சாட்சி கூறுவோருக்கு ஈடற்றம் உண்டாகுக நான் உமக்கு இஸ்லாமிய அழைப்பை விடுக்கிறேன் நிச்சயமாக நான் இஸ்லாமிய தூதராவேன் நீ இஸ்லாமை ஏற்றுக்கொள் ஈடற்றம் பெறுவாய் நூல் கொடுக்கப்பட்டவர்களே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 மேலும் உம்மையும் உமது படையினரையும் அல்லாஹுவின் பக்கம் அழைக்கிறேன் நான் நிச்சயமாக எடுத்துரைத்து விட்டேன் உனக்கு உபதேசம் செய்துவிட்டேன் எனது அறிவுரையை ஏற்றுக்கொள் நேர்வழியை பின்பற்றியவர்களுக்கு ஈடேற்றம் உண்டாகட்டும் ஆதாரம் ஜாது டாக்டர் ஹமீதுல்லா இக்கடிதத்தை டாக்டர் அவர்கள் குறிப்பிட்டதற்கு பின் இதுதான் ஹுதேபியா உடன்படிக்கைக்கு பின் நஜாஷி மன்னருக்கு நபி சல்லாஹ் அலை வசலம் எழுதி அனுப்பிய வாசகம் என்று உறுதியுடன் கூறுகிறார்கள் ஆனால் நாம் கூறுவது என்னவென்றால் ஆதாரங்களை ஆராய்ந்த பின் இது நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் கடிதம்தான் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் இது ஹுதெய்பியா உடன்படிக்கைக்கு பின்புதான் எழுதப்பட்டது என்பதற்கு எவ்வித ஆதாரமும் இல்லை மாறாக இவனு இஸ்ஹாக் மூலமாக இமாம் பைகக்கி அறிவிக்கும் கடிதமே ஹுதேபியா உடன்படிக்கைக்கு பின் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் கிறிஸ்தவ அரசர்களுக்கும் கவர்னர்களுக்கும் எழுதி அனுப்பிய கடிதங்களுக்கு ஒப்பாக இருக்கிறது ஏனென்றால் பொதுவா கிறிஸ்தவர்களுக்கு நபி சொல்லா வசம் எழுதும் கடிதத்தில் நூல் கொடுக்கப்பட்டவர்களே நமக்கும் உங்களுக்கும் ஒரு சமத்துவமான விஷயத்தின் பக்கம் வருவீர்களாக அல் குர் ஆன் அத்தியாயம் மூன்று வசனம் அறுபத்தி நான்கு என்ற வசனத்தை குறிப்பிடுவார்கள் அந்த வசனம் இமாம் பைஹக்கி ரஹமத்துல்லாய் அலிகை அறிவிக்கும் கடிதத்தில்தான் இடம்பெற்றுள்ளது மேலும் அக்கடிதத்தில் நஜ்ஜாசி மன்னரின் பெயர் அஸ்ஹமா என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது டாக்டர் ஹமீதுல்லா குறிப்பிட்ட கடிதத்தை பற்றி ஆராயும்போது அஸ்ஹமாவின் மரணத்திற்கு பின் அவருடைய பிரதிநிதியாக பதவியேற்றவருக்கு நபி சொல்லாஹ் அலைவஸ்லம் எழுதி அனுப்பிய கடிதமாக இருக்கலாம் என்பது எனது கருத்து எனவேதான் நபியவர்கள் இக்கடிதத்தில் பெயரை குறிப்பிடவில்லை இவ்வாறு நான் விமர்சிப்பதற்கு வெளிப்படையான உறுதியான ஆதாரம் ஏதும் என்னிடம் இல்லை என்றாலும் இக்கடிதங்களையும் அதன் கருத்துகளையும் ஆராயும் நான் கூறும் இவ்விஷயத்தை தெரிந்து இதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் டாக்டர் ஹமீதுல்லா இப்னு இஸ்ஹாக் மூலமாக இமாம் பைகக்கு அறிவிக்கும் அறிவிப்பில் இடம்பெற்றுள்ள கடிதத்தை நபியவர்கள் நஜ்ஜாஷி மன்னர் அசமா மரணித்த பின் அவரது பிரதிநிதிக்கு எழுதினார்கள் என்று கூறுகிறார் ஆனால் இக்கடிதத்தில் அசமாவின் பெயர் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது இவரிடமுள்ள கடிதத்திலோ அப்பெயர் கூறப்படவில்லை அல்லாஹுதான் உண்மையாக நன்கறிந்தவன் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் கடிதத்தை அம்ரு இப்னு உமையா நஜ்ஜாஷியிடம் ஒப்படைத்தார் அதை நஜ்ஜாஷி பெற்று அதை கண்ணில் ஒத்திக்கொண்டார் தனது சிம்மாசனத்தை விட்டும் கீழே இறங்கி பூமியில் உட்கார்ந்து ஜாஃபர் இவ்ன அபுதாலிவின் கையில் இஸ்லாமைத் தழுவினார் பின்பு நபியவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பினார் அதன் வாசகம் என்னவென்றால் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன் அல்லாஹுவின் தூதர் முஹமதுக்கு அஸ்ஹமா நஜ்ஜாஷி எழுதுவது அல்லாஹுவின் நபியே அல்லாஹுவின் புறத்திலிருந்து உங்களுக்கு ஈடற்றமும்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 தன்னிடம் திரும்ப அனுப்புமாறு நபி சொல்லா ஹலைவசம் நஜ்ஜாஷியிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர் அம்ரு இடம் அவர்கள் அனைவரையும் இரு கப்பல்களில் அனுப்பி வைத்தார் அம்ரு அவர்களை அழைத்துக் கொண்டு நபி சொல்லா ஹலைவஸ்லம் அவர்களிடம் வந்து சேர்ந்தார்கள் அப்போது நபி சொல்லாஹ் ஹலைவஸ்லம் கைவரில் இருந்தார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் தபு போர் நடைபெற்ற பின் ஹிஜிரி ரஜப் மாதத்தில் இந்த நஜ்ஜாஷி மன்னர் இறந்தார் அவர் இறந்த தினத்திலேயே அவரின் மரண செய்தியை நபி சொல்லா ஹலை வசல்லம் மக்களுக்கு அறிவித்தார்கள் அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் அவருக்கு பின் மற்றொரு அரசர் அவரது அரியணையில் அமர்ந்தார் அவருக்கும் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் மற்றொரு கடிதம் எழுதினார்கள் ஆனால் அவர் இஸ்லாமியை தழுவினாரா இல்லையா என்பது சரிவர தெரியவில்லை ஆதாரம் சஹி முஸ்லீம் இரண்டாவது மிஸ்ரு நாட்டு மன்னருக்கு கடிதம் மிஸ்ரு எகிப்து மற்றும் இஸ்கந்தரியா அலெக்சாண்டிரியாவின் மன்னரான முகௌகிஸ் என்ற அழைக்கப்படும் ஜுரைஜ் இப்னு மத்தாவிற்கு நபி சொல்லாஹ் அலேஹி வசல்லம் கடிதம் அனுப்பினார்கள் ஆதாரம் ரஹமத்துல்லி ஆலமீன் அக்கடிதத்தில் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் எழுதுகிறேன் அல்லாஹுவின் அடிமையும் அவனது தூதருமான மொஹம்மது கிப்திகளின் மன்னருக்கு எழுதுவது நேர்வழியை பின்பற்றுவோருக்கு ஈடேற்றம் உண்டாகட்டும் நான் உங்களுக்கு இஸ்லாமிய அழைப்பை விடுக்கிறேன் இஸ்லாமை ஏற்றுக்கொள்க ஈடற்றம் அடைவீர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்க அல்லாஹ் உங்களுக்கு இருமுறை நற்கூலி வழங்குவான் நீங்கள் புறக்கணித்து விட்டால் கிப்தி இனத்தவர்களின் குற்றமும் உங்களையே சாரும் நூல் கொடுக்கப்பட்டவர்களே நமக்கும் உங்களுக்கும் ஒரு சமத்துவமான விஷயத்தின் பக்கம் வருவீர்களாக அதாவது நாம் அல்லாகுவை தவிர வேறொன்றையும் வணங்க மாட்டோம் நாம் அவனுக்கு யாதொன்றையும் இணையாக்க மாட்டோம் நம்மில் ஒருவரும் அல்லாஹுவையன்று எவரையும் இறைவனாக எடுத்து மாட்டோம் என்று கூறுங்கள்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 சத்தியமிட்டு கூறுகிறேன் நபி ஈசா அலேஹி சலாத்து வஸ்லாம் அவர்களை பற்றி நபி மூசா அலைஹு சலாத்து வஸ்லாம் அவர்கள் நற்செய்தி அறிவித்தார்கள் அவ்வாறே நபி முஹமது சல்லாஹ் அலிஹ் வஸ்லாம் அவர்களை பற்றி நபி ஈசா அலைஹு சலாத்து வஸ்லாம் அவர்கள் நற்செய்தி அறிவித்தார்கள் உம்மை நாங்கள் குர்ஆானின் பக்கம் அழைப்பது நீங்கள் தௌராத் நூல் உடையவர்களை பக்கம் அழைப்பதைப் போன்றுதான்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 பின்பு அரபியில் எழுதும் தனது எழுத்தாளரை அழைத்து நபி அவர்களுக்கு கடிதம் ஒன்று எழுதுமாறு கூறினார் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் எழுதுகிறேன் அப்துல்லாவின் மகன் முஹம்மதுக்கு கிப்திகளின் அரசர் மொகௌகிஸ் எழுதுவது உங்களுக்கு ஈடற்றம் உண்டாகட்டும் நான் உங்களது கடிதத்தை படித்தேன் அதில் நீங்கள் கூறியிருப்பதையும் நீங்கள் எதன் பக்கம் அதையும் நான் புரிந்து ஒரு நபி மீதம் இருக்கிறார் என்பது எனக்கு நன்கு தெரியும்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 பிற்காலத்தில் வந்த மன்னர் முவாவி அஜயுல்லாஹ் வன்ஹு அவர்களின் காலம் வரை துல்துல் உயிருடன் இருந்தது ஆதாரம் ஜாதுல் மஹாத் மாரியாவை நபி சொல்லல்லாஹ் அலை வசல்லம் தனக்காக வைத்து இவர் மூலம் நபி இப்ராஹிம் என்ற குழந்தை பிறந்தது சீரீனை நபி சொல்லாஹ் அலை வசல்லம் ஹஸ்ஸான் இப்னு சாபித் அஜயல்லாஹாஹ் வென்ற அன்சாரி தோழருக்கு வழங்கினார்கள் அடுத்து மூன்றாவது பாரசீக மன்னருக்கு கடிதம் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள்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 அவர்கள் அவரை என்னிடம் கொண்டு வரட்டும் என்று குறிப்பிட்டான் இக்கடிதம் கிடைத்தவுடன் கவர்னர் பாதான் தன்னிடமுள்ள வீரர்களிலிருந்து இருவரை தேர்ந்தெடுத்து நபி சொல்லல்லா ஹலேஹி வசல்லம் அவர்களிடம் அனுப்பி வைத்தான் மேலும் அவ்விருவரிடமும் ஒரு கடிதத்தை கொடுத்தான் அதில் இக்கடிதம் கிடைத்தவுடன் நபி அவர்கள் இந்த இருவருடன் உடனே புறப்பட்டு கிஸ்ராவிடம் செல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தான் வந்த இருவரில் ஒருவரின் பெயர் கஹர்மானா பான வைகி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 அச்சம்பவம் நடந்த அதே நேரத்தில் அதை இறை செய்தியின் வாயிலாக நபி சொல்லாக அலைகி வசல்லம் அறிந்து கொண்டார்கள் ஆதாரம் பாரி தாரி கல்தூன் மறுநாள் இரு தூதர்களும் வந்தபோது நபி சொல்லல்லாக அலைவசல்லம் அந்த செய்தியை அவர்களுக்கு கூறினார்கள் அந்த இருவரும் நீர் என்ன பேசுகிறாய் என்று தெரிந்துதான் பேசுகிறாயா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 நான்காவது ரோம் நாட்டு மன்னருக்கு கடிதம் நபியவர்கள் ரோமின் மன்னர் ஹெர்குலஸ் ஹிர்கலுக்கு எழுதிய கடிதத்தின் வாசகத்தை இமாம் புகாரி ரஹமத்துல்லாய் அழகி ஒரு நீண்ட ஹதீசுக்கு இடையில் குறிப்பிடுகிறார்கள் அது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் அல்லாஹுவின் அடிமையும் அவனது தூதருமான முகம்மது ரோமின் மன்னர் ஹிர்களுக்கு எழுதுவது நேர்வழியை பின்பற்றுபவருக்கு ஈடற்றம் உண்டாகட்டும் இஸ்லாமிய ஏற்றுக்கொள் ஈடேற்றம் அடைவாய் இஸ்லாமை ஏற்றுக்கொள் அல்லாஹு உனக்கு கூலிய இருமுறை வழங்குவான் நீ புறக்கணித்து உமது கூட்டத்தினர் அனைவரின் குற்றமும் உன்னையே சாரும் நூல் உடையவர்களே நமக்கும் உங்களுக்கும் ஒரு சமத்துவமான விஷயத்தின் பக்கம் வருவீர்களாக அதாவது நாம் அல்லாஹுவை தவிர வேறொன்றையும் வணங்க மாட்டோம் நாம் அவனுக்கு யாதொன்றையும் இணையாக்க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 நீங்கள் இதை புஸ்ராவின் கவர்னரிடம் கொடுங்கள் கவர்னர் அக்கடிதத்தை மன்னர் கைசரிடம் கொடுக்கட்டும் என்று நபி சொல்லாஹ் அலை வசலம் கூறினார்கள் இது தொடர்பாக இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் அறிவிக்கும் நீண்ட அறிவிப்பை இங்கு பார்ப்போம் அது அபு சுஃபியான் மற்றும் குரேஷி காஃபியர்களுடன் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் ஹுதைஃபியாவில் ஒப்பந்தம் செய்திருந்த காலம் அக்காலத்தில் அபு சுஃபியானும் குறைஷி காஃபியர்களும் வணிகர்களாக ஷாம் சிரியா சென்றிருந்தார்கள்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 தன்னை நபி என்று கூறும் அந்த மனிதருக்கு உங்களின் மிக நெருங்கிய உறவினர் யார் அபு சுஃப்யான் அவர்களுக்கு மிக நெருங்கிய உறவினர் நான் தான் என்றார் உடனே மன்னர் அவரை என் கொண்டு வாருங்கள் அவருடைய தோழர்களை அவருக்கு பின்பக்கம் இருக்க வையுங்கள் அடுத்து தனது மொழிபெயர்ப்பாளனிடம் தன்னை நபி என கூறும் அந்த மனிதரை நபியை பற்றி இவரிடம் கேட்பேன் அதாவது அபு சுஃப்யானிடம் கேட்பேன் இவர் என்னிடம் பொய்யுரைத்தால் அபு சுஃப்யான் தோழர்களான நீங்கள் இவர் பொய் கூறுகிறார் என்று தெரிவிக்கவும் இதனை மொழிபெயர்த்து இவர்களிடம் கூறு அதற்கு அபு சுஃப்யான் மனதிற்குள் நான் பொய் கூறுவதாக என் நண்பர்கள் சொல்லி விடுவார்களோ என்ற வெட்கம் மட்டும் எனக்கு இல்லாவிட்டால் அல்லாஹுவின் மீது சத்தியமாக நபி அவர்களை பற்றி நான் பொய் சொல்லி இருப்பேன் மன்னர் கேட்டார் உங்களில் அவரது குடும்பம் எப்படிப்பட்டது அபு சுஃப்யான் பதில் சொன்னார் அவர் நல்ல குடும்பத்தை சார்ந்தவர் அடுத்து உடனே மன்னர் கேட்டார் இதற்கு முன்பு இறைவன் ஒருவன் நான் அவனது தூதன் என்ற இச்சொல்லை உங்களில் யாராவது சொல்லியிருக்கின்றார்களா அபுசுப்யான் சொன்னார் இல்லை மன்னர் மீண்டும் கேட்டார் இவரது முன்னோர்களில் யாராவது அரசராக இருந்தாரா அபு சொன்னார் இல்லை மீண்டும் மன்னர் கேட்டார் அவரை பின்பற்றுபவர்கள் மக்களில் சிறந்தவர்களா அல்லது எளியவர்களா அடுத்த பதில் எளியவர்களே பின்பற்றுகிறார்கள் மீண்டும் மன்னர் கேட்டார் அவர்கள் அதிகரிக்கின்றார்களா குறைகின்றார்களா அபுசுப்யான் சொன்னார்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 முன்னால் நாம் கண்ட அக்கடிதத்தை மன்னர் படித்து முடித்த போது அங்கே மக்களின் சப்தங்கள் உயர்ந்தன கூச்சல்கள் அதிகமாயின அபு சுஃப்யான் வெளியேற்றும்படி கூட நாங்கள் வெளியேற்றப்பட்டோம் நாங்கள் வெளியேறும் போது நான் என் தோழரிடம் கூறினேன் ரோமர்களின் மன்னன் கூட அவரை கண்டு அஞ்சும் அளவுக்கு அபு கபிஷாவின் பேரனுடைய காரியம் உறுதியாகிவிட்டது என்று அபு கூறினார் அபு கபிஷா என்பது நபி அவர்களின் தாய் இவர் இணை வைப்பவராக இருந்தார்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 நபி சொல்லாஹ் அலிஹி வசலம் அவர்களின் கடிதம் கைசர் மன்னரிடம் எப்படிப்பட்ட பிரதிபலிப்பை ஏற்படுத்தியது என்பதை அபுசுஃபியா நேரில் பார்த்து புரிந்து இவ்வாறு கூறினார் மேலும் நபி சொல்லாஹ் அலிஹஹி வசல்லம் அவர்களின் தூதுவர் திகியாவிற்கு மன்னர் கைசர் பெரும் செல்வத்தையும் உயர்ந்த ஆடைகளையும் கொடுத்து கௌரவித்தார் அந்த அளவுக்கு நபி சொல்லாஹ் அலிஹ் வசலம் அவர்களின் கடிதம் அவரிடம் மாறுதலை ஏற்படுத்தியது திக்யா ஹலியுல்லாஹ் அன்பு திரும்ப மதினா நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் வழியில் ஹிஸ்மா என்ற இடத்தில் ஜுதாம் கிளையைச் சேர்ந்த சிலர் அவரின் பொருட்களை அனைத்தையும் வழிப்பறி செய்து கொண்டார்கள் பின்பு மதினா வந்து சேர்ந்த திக்யா தனது இல்லம் செல்வதற்கு முன் நேராக நபிசல்லா ஹலைவஸ்லாம் அவர்களை சந்தித்து நடந்ததை கூறினார் உடனே நபியவர்கள் ஐநூறு வீரர்களை ஜைதிப் ந ஹாரிசாவின் தலைமையில் ஹிஸ்மாவை நோக்கி அனுப்பினார்கள் இந்த ஹிஸ்மா என்பது வாதில் குர்ராவை அடுத்துள்ள ஊராகும்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 தங்களால் முடிந்தளவு திகையாவை பாதுகாத்தார்கள் எனவே நபியவர்கள் இவர்களின் கோரிக்கையை ஏற்று ஜெய்தீப் ஹாரிசா கொண்டு வந்திருந்த பொருட்களையும் கைதிகளையும் திரும்ப கொடுத்து விட்டார்கள் போர்களை பற்றி குறிப்பிடும் வரலாற்று ஆசிரியர்களில் பெரும்பாலானவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஹுதேவியா உடன்படிக்கைக்கு முன் நடந்ததாக குறிப்பிடுகிறார்கள் ஆனால் அது தவறாகும் ஏனென்றால் நபியவர்கள் கைசர் மன்னருக்கு ஹுதேவியா உடன்படிக்கைக்கு பின்தான் கடிதம் அனுப்பினார்கள் எனவே ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பின் தான் இச்சம்பவம் நடந்தது என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை என்று இப்னு கையூம் ரஹமத்துல்லாய் அலகி குறிப்பிடுகிறார்கள் ஐந்தாவது பஹ்ரைன் நாட்டு ஆளுநருக்கு கடிதம் பஹ்ரைன் நாட்டு ஆளுநர் அல் முந்தீர் இப்னு சாவி என்பவருக்கு இஸ்லாமின் பக்கம் அழைப்பு கொடுத்து நபி சொல்லா ஹலைவசல்லம் கடிதம் எழுதினார்கள் அக்கடிதத்தை அலா இப்னு ஹல் ரமி என்ற தோழர் மூலம் அனுப்பினார்கள்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 அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் அல்லாஹுவின் தூதர் முகமது ஹவுதா இவ்ணு அலிக்கு எழுதி கொள்வது நேர்வழியை பின்பற்றுவோருக்கு ஈடேற்றம் உண்டாகட்டும் குதிரையும் ஒட்டகமும் எதுவரை செல்ல முடியுமோ அதுவரை எனது மார்க்கம் வெற்றி பெறும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஈடேற்றம் பெறுவீர்கள் உங்களுக்கு கீழ் உள்ள பகுதிகளையெல்லாம் உங்களுக்கே தந்து விடுகிறேன் இக்கடிதத்தை அனுப்புவதற்கு நபி சொல்லாஹ் அலி வசல்லம் சலீத் இவன் அம்ர் அல் ஆமீரி ரதி அல்லாஹ் வான்கு அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள் சலீத் ரதி அல்லாஹ் ஹான்ஹு இந்த முத்திரையிட்ட கடிதத்தை எடுத்துக்கொண்டு ஹவுதாவிடம் வந்தபோது அவர் சலீதை வரவேற்று தனது விருந்தினராக தங்க வைத்தார் சலீத் ரஜியல்லா ஹான்கு அவருக்கு அக்கடிதத்தை படித்து காட்டினார் அவர் அதற்கு அளவில் மறுப்பு தெரிவித்துவிட்டு பதில் ஒன்றை எழுதினார் அதில் நீர் அழைக்கும் விஷயம் எவ்வளவு அழகானது அற்புதமானது பொதுவாக அரபிகள் எனக்கு பயந்து நடக்கிறார்கள்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 அம்ரோதையாஹ் வன்கு கூறுவதை கேட்போம் நான் ஓமன் சென்று முதலில் அப்தை சந்தித்தேன் ஏனென்றால் அப்துதான் இருவரில் புத்திசாலித்தனமும் உடையவர் நான் அவரிடம் சென்று நான் அல்லாஹின் தூதரால் உமக்கும் உமது சகோதரருக்கும் அனுப்பப்பட்ட தூதுவனாவேன் என்று என்னை அறிமுகப்படுத்திக் கொண்டேன் எனது சகோதரர் தான் வயதிலும் ஆட்சியிலும் என்னைவிட முந்தியவர் எனவே நான் உன்னை அவரிடம் அனுப்பி வைக்கிறேன் முதலில் அவர் உன் கடிதத்தை படிக்கட்டும் என்று கூறிவிட்டு நீ எதன் பக்கம் அழைக்கிறாய் என்றார் அதற்கு நான் நான் உன்னை அல்லாஹுவின் பக்கம் அழைக்கிறேன் அவன் தனித்தவன் அவனுக்கு இணையானவர் யாரும் இல்லை அவனைத் தவிர வணங்கப்படும் அனைத்தையும் விட்டு நீர் விலகிக் வேண்டும் நிச்சயமாக முகம்மது அல்லாஹுவின் அடிமை அவனது தூதரன்று நீர் சாட்சி கூற வேண்டும் என்றார் அதற்காவது அம்ரே நிச்சயமாக நீர் உனது கூட்டத்தினரின் தலைவருடைய மகன் உனது தந்தை என்ன செய்தார் அவர் நாங்கள் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்தான் என்றார்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 அதற்கு அப்து அம்ரே இலை தழைகளைத் தின்று தண்ணீரை குடித்து வாழும் எங்களது கால்நடைகளிலுமா ஏழை வரி வசூலிக்கப்படும் என்று கேட்டார் அதற்கு அம்ரோதியு ஆம் அவ்வாறுதான் என்று பதில் சொன்னார் அதற்கு மீண்டும் அப்து எனது கூட்டத்தினர் உங்களை விட்டும் தூரமாக இருக்கிறார்கள் அவர்களிடம் படை அதிகமாக உள்ளது எனவே அவர்கள் கட்டுப்படுவார்கள் என்று நான் என்னவில்லை என்று சொன்னார் அம்ரோதி அல்லாஹ் வன்கு அவர்கள் கூறுகிறார்கள் நான் அப்துடைய வீட்டில் இவ்வாறு பல நாட்கள் தங்கியிருந்தேன்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 இப்போதுள்ள இந்த சிரமமான நிலையில் உன்னை தவிர வேறு யாரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை நீர் இன்று இஸ்லாமை ஏற்று அவரை பின்பற்றவில்லை என்றால் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் வீரர்கள் நாளை ஒரு உன்னிடம் வந்து சேர்வார்கள் உமது ஆட்சியெல்லாம் அழியத்தான் போகிறது எனவே நீ இஸ்லாமை ஏற்றுக்கொள் ஈடேற்றம் அடைவாய் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் உனது கூட்டத்தினருக்கு உன்னையே ஆளுநராக நியமிப்பார்கள் குதிரைகளும் வீரர்களும் உம்மிடம் வரமாட்டார்கள் என்று கூறினேன் அப்போது அவர் என்னை இன்று விட்டுவிடு நாளை என்னிடம் திரும்ப வா என்றார் இதற்கு பின் நான் அப்திடம் சென்றேன் அவர் அம்ரே எனது சகோதரருக்கு ஆட்சி முகம் இல்லையென்றால் அவர் இஸ்லாம் ஏற்றுக்கொள்வார் என்று நான் ஆதரவு என்று கூறினார் மறுநாள் நான் அப்தின் சகோதரரிடம் சென்றேன் ஆனால் அவர் எனக்கு அனுமதி அளிக்க மறுத்துவிட்டார் எனவே நான் திரும்ப அப்திடம் வந்து என்னால் உனது சகோதரரிடம் செல்ல முடியவில்லை என்றேன் அவர் என்னை அவரின் சகோதரிடம் நேரடியாக அனுப்பி வைத்தார்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 சரி நாளை நான் இங்கிருந்து புறப்படுகிறேன் என்றேன் நான் நாளை நிச்சயமாக புறப்பட்டு விடுவேன் என்பதை தெரிந்து கொண்டவுடன் அப்து தனது சகோதரரிடம் சென்று நம்மால் அவரை வெல்ல முடியாது அவர் யாருக்கெல்லாம் தூதனுப்பினாரோ அவர்கள் அனைவரும் அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள் எனவே நாமும் அவரை ஏற்றுக்கொள்வதுதான் நமக்கு நல்லது என்று கூறினார் மறுநாள் விடிந்தபோது அப்தின் சகோதரர் என்னை வரவழைத்து அவரும் அவரது சகோதரரும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு நபி சல்லாஹ் அலிவஸ்லம் அவர்களை உண்மையாளராக ஏற்றுக்கொண்டார்கள் அங்கு ஜகாத் ஏழை வரி வசூலிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார்கள் என்னை எதிர்த்தவர்களை அடக்க எனக்கு உதவியும் செய்தார்கள் இந்த நிகழ்ச்சியின் முன்பின் தொடர்களை நாம் ஆராயும் போது இதுதான் இறுதியாக நபி சொல்லல்லா அலிவாசலம் அனுப்பிய கடிதமாக இருக்க வேண்டும் என்று தெரிகிறது அநேகமாக மக்காவை வெற்றி கொண்ட பிறகு இக்கடிதம் அனுப்பப்பட்டிருக்க வேண்டும் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் பல அண்டை நாட்டு மன்னர்களுக்கு இக்கடிதங்களின் மூலம் இஸ்லாமிய அழைப்பை எடுத்து சொன்னார்கள் அவர்களில் சிலர் நம்பிக்கை கொண்டார்கள் சிலர் மறுத்துவிட்டார்கள் என்றாலும் நிராகரித்தவர்கள் எப்போது நபி அவர்களைப் பற்றிய சிந்தனையிலேயே இருந்தார்கள் நபி அவர்களின் பெயரும் மார்க்கமும் அவர்களுக்கு நன்கு அறிமுகமாகிவிட்டது